இந்திய தத்துவ மரபின் ஒளி வீபா கணேசன் பணேசன் அறிவியல் மனப்பான்மையையும் மதச்சார்பின்மையையும் தமது இரு கண்களாக கருதுவோர் அனைவரும் ஒரு புறமும் அவர்களது புறவலர்கள் பரிவாரங்கள் மறுபுறமும் நிகழ்த்தி வரும் சாவா என்ற போராட்டம் நடைபெற்று வரும் இத்தருணத்தில்தான் தேவி பிரசாத் சட்டோ பாத்யாயாவின் நூற்றாண்டும் வந்து சேர்ந்துள்ளது இந்தியாவின் தத்துவ மரபு என்பது ஆன்மீகம் தவிர வேறல்ல மேற்கத்திய தத்துவங்களுக்கெல்லாம் மாறாக மனிதனின் ஆன்ம மீட்சியை மட்டுமே முன்னுரிமையாக கொண்ட மேன்மை படைத்தது என்று சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் தலைமையில் இந்தியாவின் நவீன தத்துவ ஆசிரியர்கள் ஆழமாக நிறுவ தலைப்பட்ட நேரத்தில்தான் இந்திய வரலாற்றில் வேத மரபை மறுத்தொக்கும் தத்துவங்களே பெருமளவில் நிலவியதையும் அதை வேத மரபினரால் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட போதிலும் வேத மரபினை உயர்த்தி பிடிக்கும் எழுத்துக்களில் வாத பிரதிவாதங்களாக ஆங்காங்கே சிதறை கிடக்கும் அதன் எச்சங்களையும் கொண்டே இந்திய தத்துவ உலகில் உலகாயாத மரபின் பெருமையை நிலைநாட்டிய பெருமை பெற்றவர் பேராசிரியர் தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா மார்க்சிய வரலாற்று பொருள் முதல் இயங்கியல் அடிப்படையிலான அவரது போர்குணமிக்க பொருள் முதல்வாத கருத்துக்களை பயின்றும் அவற்றை மக்களிடம் எடுத்து சென்று சிந்தனை களத்தில் போராடுவதன் மூலம் மட்டுமே அவரது இந்த பிறந்த நாள் நாம் கொண்டாட வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் மாத இதழின் நோக்கமாக அமைந்திருந்தது இந்த முயற்சியின் தொடக்க நிகழ்வாக சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் தத்துவத்துறை பாரதி புத்தகாலயம் ஆகியவற்றோடு இணைந்து மார்க்சிஸ்ட் மாத கடந்த பிப்ரவரி பதினாறு அன்று சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா குறித்த முழு நாள் கருத்தரங்கு ஒன்றை நடத்தியது சென்னை இருந்து தொடங்கி தமிழகத்தின் புகழ்பெற்ற கல்லூரிகளின் தத்துவத்துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்திய தத்துவ மரபின் ஒளி திகழ்ந்து வரும் தத்துவ அறிஞர் தேவி பிரசாத் சட்டோபாத்யாயாவின் உயரிய பங்களிப்புகளை முன்வைத்தனர் அவர்களது முன்வைப்புகளின் ஒரு சிறு தொகுப்பே இக்கட்டுரை சென்னை கல்லூரிகளைச் சேர்ந்த தத்துவத்துறை மாணவர்கள் இதில் பெருமளவில் பங்கேற்றனர் காலை அமர்வுக்கு சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வர் என் சேட்டு அவர்கள் தலைமை வகித்தார் பச்சையப்பன் கல்லூரி தத்துவத்துறை தலைவர் வி சீனிவாசன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் சென்னை விவேகானந்தா கல்லூரியின் வரலாற்று துறையை சார்ந்த ஓய்வு பெற்ற துறை தலைவர் பேராசிரியர் கருணானந்தம் பேசுகையில் வரலாறு இல்லாத தத்துவமும் தத்துவம் இல்லாத வரலாறும் பயனளிப்பதில்லை தத்துவம் மக்களது உழப்பாங்குகளை வடிவமைக்கிறது அது அவர்களது மீது சில தலைகளையும் பூட்டியிருக்கிறது அவற்றை உடை தெரிந்து முன்னேற முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் அத்தகைய ஒரு நிலைமையில்தான் அந்த தத்துவத்தை மறுபரிசீலனை செய்ய நாம் ஆளாகிறோம் இந்த பின்னணியில்தான் தேவி பிரசாத் அவர்களின் பெருமையை நாம் உணர வேண்டியுள்ளது இந்திய தத்துவங்கள் நம் முன்னால் தவறாக முன்வைக்கப்படுகின்றன என்பதை அம்பலப்படுத்தியவரும் அவரே வேதங்களை வேத யஜங்களை வேத சமூகத்தின் கட்டமைப்பை எதிர்ப்பவர்கள் நாத்திகவாதிகள் அவர்கள் முன்வைத்த இருப்பை மாற்ற வேண்டிய தத்துவம் பற்றி அவர் பேசினார் தத்துவத்தை மனிதப்படுத்துவது என்பதை செய்தவர் அவரது முயற்சிகளை பரவலாக எடுத்து செல்லும் முயற்சியே இந்த விழா என்று நான் கருதுகிறேன் சென்னை பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை சார்ந்த துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடாசலபதி பேசுகையில் நவீன இந்திய தத்துவ உலகில் இன்றியமையாத வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பு செய்தவர் பேராசிரியர் தேவி பிரசாத் அவர்கள் கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்திய சமூகத்தை அழுத்தி வந்த மடமை சுரண்டல் ஆகியவற்றை மக்களிடையே எடுத்து கூறியவர்கள் என டாக்டர் அம்பேத்கர் பேராசிரியர் தேவி பிரசாத் ஆகியோரை கூறலாம் ஒரு மாணவராகவும் ஆசிரியராகவும் இந்திய தத்துவ மரபில் வேத மரபையே பிரதான தத்துவங்கள் என முன் வைத்திருந்த நிலையில் இந்தியாவின் முக்கிய தத்துவ மரபுகள் அனைத்துமே வேத மறுப்பு தத்துவங்கள்தான் என்பதை உணர்த்தி உலகாயதம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் அவர் அவருடையது ஒரு சித்தாந்த புரட்சியாகும் இந்திய சித்தாந்தங்களில் பெரும்பாலானவை பொருளை மையமாக கொண்டவையே எனினும் அவை இரண்டாம் தரமாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இந்திய தத்துவ மரபில் அதன் முக்கிய இருப்பை தாக்கத்தை அழுத்தமாக எடுத்து கூறி புதுப்பாதை சமைத்தவர் பேராசிரியர் தேவி பிரசாத் சென்னை விவேகானந்த கல்லூரியின் தத்துவத்துறை தலைவர் முனைவர் கிருஷ்ணன் கூறுகையில் இந்திய தத்துவ மரபில் கருத்து முதல் வாதம் எப்படி உருவானது என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே அதற்கெதிராக உயர்ந்து நிற்கும் பொருள் முதல் முடியும் என்பதை தனது நூல்கள் மூலமாக எடுத்து காட்டியவர் பேராசிரியர் தேவி பிரசாத் மதச்சார்பின்மை அறிவியல் பூர்வமான அணுகுமுறை பகுத்தறிவு போக்கு ஆகியவற்றின் மொத்த உருவம்தான் பொருள் என்பதை ஆய்வுபூர்வமாக இந்திய தத்துவ உலகில் நிறுவியவர் அவர் உணவு இடைவேளைக்கு பின்பு தொடங்கிய மதிய அமர்விற்கு மார்க்சிஸ்ட் மாத இதழின் ஆசிரியர் தோழர் என் குணசேகரன் தலைமை வகித்தார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறை சார்ந்த ஓய்வு பெற்ற துறை தலைவர் முனைவர் எஸ் பன்னீர்செல்வம் பேசுகையில் இந்திய தத்துவ உலகின் பேராசிரியராக திகழ்ந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரம்மத்தை முன்னிறுத்தியே பௌத்தம் சமணம் உள்ளிட்ட இந்திய தத்துவங்களை அறிமுகம் செய்கிறார் இந்த பின்னணியில் வேத மறுப்பு கொள்கையை வேத மரபு நூல்களில் இருந்தே வெளிக்கொண்டு வந்த பேராசிரியர் தேவி பிரசாத் பாலி சமஸ்கிருதம் இந்தி ஆகிய மொழிகளை அறிந்தவராக இருந்த மற்ற மொழிகளை அறிந்திராதது பற்றி வருந்தினார் இந்திய தத்துவ மரபில் புதிய அணுகுமுறைக்கு தடம் பதித்த தேவி பிரசாத்தின் அடியொற்றி ஆன்மீக மரபை மீறிய வகையில் இந்திய தத்துவ மரபை வரும் தலைமுறையினரிடையே எடுத்து செல்ல அவரது எழுத்துகள் பெரிதும் உதவும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் தத்துவத்துறை பேராசிரியர் ஆ தே ரேவதி அவர்கள் பேசுகையில் இந்திய தத்துவத்துறையானது கடந்த பல ஆண்டுகளாகவே எந்தவொரு அறிவியல் பூர்வமான உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இல்லாத வகையிலேயே அதன் பாடக்கட்டமைப்பு இருந்து வந்துள்ளது இந்த பின்னணியில் ஒரு பேராசிரியராக இருந்த தேவி பிரசாத் அவர்கள் இதை உடைத்து நொறுக்கும் வகையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார் வேத மரபிற்கு எதிரான தனது ஆய்விற்கு அகழ்வாராய்ச்சி உண்மைகளையும் பயன்படுத்திய முதல்வரும் அவரே அறிவியல் முறைப்படியான ஆய்வு என்பதே அவரை இயங்கியல் வகைப்பட்ட சிந்தனைக்கு இட்டு சென்றது இந்த போக்கை நூல்கள் நெடுகிலும் நம்மால் காண முடியும் இறுதியாக பேராசிரியர் அருணன் அவர்கள் சிறப்புரை ஆற்றிய எனது தத்துவ தேடல் கடவுள் உண்டா ல்லையா என்பதில் இருந்துதான் தொடங்கியது அந்த வகையில் எனது சிந்தனைக்கு பாதை சமைத்து தந்த பேராசிரியர் தேவி பிரசாத் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் இந்தியா என்ற பெயர் புதிதாக இருந்தாலும் இந்த துணைக்கண்டம் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வந்துள்ளது இந்திய தத்துவ மரபிலே கடவுள் மறுப்பு என்ற மரபு உண்டா என்ற கேள்வி எழுந்த அது நாத்திக மரபாக இன்னும் சொல்ல வேத மறுப்பு மரபாக இருந்தது என்பதை வேத மரபு நூல்களிலிருந்தே உதாரணங்களை கொண்டு முதலில் எடுத்து கூறியவர் தேவி பிரசாத் இத்தகைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுதான் நான் மார்க்சியவாதியாக ஆனேன் ஆன்மீக மரபுதான் வேத இந்திய தத்துவ மரபு என்று அடித்து சொல்லிக் கொண்டிருந்த காலத்திலே அதை மறுத்து வேத மறுப்பும் மரபும் இந்திய தத்துவ மரபின் பிரிக்க முடியாத ஒரு பகுதிதான் என்பதை வலுவான ஆதாரங்களை கொண்டு நிலைநாட்டியவர் அவர் இந்த உலகமே பிரதானம் அதன் இயங்கு நிலையில் ஒரு உணர்வு என்பது வந்தது என்பதை நிறுவியதுதான் உலகாயுதம் அதை பற்றி அதன் எதிரிகள் குறிப்பாக ஆதிசங்கரர் எடுத்துக்காட்டிய உதாரணங்களை கொண்டே உலகாயுதம் பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது நமது தத்துவ மரபு பன்மை தன்மை கொண்டது என்பதை நிரூபித்தவர் தேவி பிரசாத் அவர்கள் ஆதிசங்கரின் மாயாவாதத்தை உடைத்து நொறுக்கி அதன் சமூக நோக்கத்தை அம்பலப்படுத்தியவர் அவர் ஒவ்வொரு தத்துவத்திற்கும் பின்னால் உள்ள சமூக நோக்கை அவர் செய்தது போன்று அடுத்த தலைமுறையருக்கு எடுத்து கூறுவதுதான் நாம் தேவி பிரசாத் அவர்களின் பிறந்த நாள் தருணத்தில் அவருக்கு செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என்று கருதுகிறேன் என கூறி நிறைவு செய்தார்